وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمدا وعلى آله وصحبه أجمعين أما بعد فقال الله سبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم كل هذه سبيلي ادعو الى الله ادعو الى الله على بصيره انا ومن اتبعني وقال تعالى ايضا ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين صدق الله العظيم وَقَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ مَنْ دَعَى إِلَىٰ هُدًا فَكَانَ لَهُ مِنَ الْأَجْرِ مِثْلُ عُجُورِهِ مَنْ تَبِعَهُ لَا يُنْقِسُ ذَلِكَ مِنْ عُجُورِهِمْ شَيْئًا رواه مسلم صدق رسول الله صلی اللہ علیه وسلم جديت قرية مدرق قرية ميلانا سعیمار حليل شخص ودرق عليه اللہ سبحان அவனுடைய அல்லாவுக்கு விருப்பமான இடங்களாக இருக்கிறது அதனால்தான் வந்திருக்கிறது உலகத்திலே அல்லாவுக்கு விருப்பமான இடம் அது அல்லா கூறியது நீங்கள் அல்லாவுடனே வேற யாரையும் இந்த உலகத்திலே அல்லாக்கு விருப்பம் இல்லாத இடம் கெட்ட இடங்கள் பசார் என்று சொன்னாங்க சகோதரிகளை தாய்மார்களே ஏன் பசார் கெட்ட இடமாக இருக்கிறது சொன்னா பசார் அல்லாவுடைய சிந்தனையை இல்லாமக்கூடிய இடமாக இருக்கிறது அல்லாவுடைய சிந்தனையை உண்டாக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் சிறந்த இடங்களாக இருக்குது ஆக சகோதரிகளே தாய்மார்களே அல்லாவை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல கலந்து கொள்ளக்கூடிய பாக்கத்தெல்லாம் நெசீவாக்கினான் சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஸ் மகானுவா இந்த மரண துண்டி ரியாது பக்கத்தால போனா நீங்க நன்றாக கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க அல்லாவ ஞாபடுத்தக்கூடிய இடங்கள் தான் சொர்க்கத்து சொருக்கத்துடைய பூங்காக்கள் என்று சொன்னாங்க சகோதரிகளே தாய்மார்களே இப்படியாசல்ல அதிகமாக கடந்து கொள்ளுங்க சொல்லப்படுற காரணம் இப்படியா கொஞ்சம் வதில் கலந்து கொள்றதுனால அல்லாவுடைய சிந்தனை உண்டாகுது மவுத்துடைய சிந்தனை உண்டாகுது ஆகலத்துடைய சிந்தனை உண்டாகுது சொற்கை ஏற்படுவது நரகத்தின் மீது ஏற்படுவது பேசப்படக்கூடிய நேரத்துல துனியாவுடைய சிறிய தன்மை உள்ளத்துல வரும் அல்லா சொல்ற பேச்சுகளை கேட்க கேட்க இமால வளர்ச்சி அல்லா உண்டாக்குறான் சகோதரிகரே அதனால தான் விஷயங்கள் அதிகமாக கேளுங்க என்னை கதில் உண்மையான மூம்கள் யாருன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டா அ அல்லா என்ற வார்த்தை சொல்லப்பட்டாஜில குலோபகும் அவங்க உள்ளங்கள்ல நடு அவங்க அவங்களோட உள்ளங்கள் நடுங்க ஆரம்பிக்குது அல்லாவுடைய பயத்தின் காரணமாக அவங்களோட உள்ளங்கள் அச்சத்தால் நடுங்குது சொல்றான் அடுத்தது சொல்றான் வயதா தூலியா தாலே ஹிம் ஆயா தோ அல்லாவுடைய அயாத்துகள் ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்ட அவங்களுடைய இமான் அதிகரிக்கிறது அல்லா குரான் சொல்லி காட்டுறா எந்த அளவு அல்லாவை பத்தி பேசுறோமோ அல்லாவுடைய வல்லமைய பத்தி பேசுறோமோ அல்லாவுடைய சக்தியை பத்தி பேசுறோமோ அல்லாஹான் எல்லா காரியங்களையும் நடத்துறான் அவன் தான் படைக்கிறான் பரிபாலிக்கிறான் இந்த விஷயங்களை பேச பேச உள்ள அல்லாவுடைய மகத்துவம் ஏற்படுவது இமான வளர்ச்சிக்கு அது எனவே சகோதரிகளே தாய்மார்களே இது ஈமானுடைய மஜ்ரிஸ் ஈமான வளர்ச்சியை உண்டாக்கக்கூடிய மஜிலிஸ் அல்லாட சிந்தனையை உண்டாக்கக்கூடிய மஜிலிஸ் சகோதரிகளே தாய்மார்களே எனவே யார் அல்லாட சிந்தனைகள் அல்லாவுடைய சிந்த கூடிய காரியங்களை கணக்கெடுக்காம போவாங்களோ அல்லாருமாது என்னோட விக்கிர யாரு புறக்கணிப்பாங்களோ அல்லாஹு அல்லாவ ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் விக்கிருச்சா அல்லாஹுடைய பொறான் இதோ அல்லாவுடைய விக்கிருத்தான் இப்படி உண்டாக்கு சிந்தனைய விஷயங்களை யார் புறக்கணிச்சு நடப்பாங்களோ அல்லாஹு மகிஷா நாங்க இந்த உலகத்துல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனை என்னன்னு சொன்னா நெருக்கடியான வாழ்க்கையை உண்டாக்குவோம் சகோதரிகளே தாய்மார்களே வாழ்க்கையில நெருக்கடி அல்லாஹு தாலா உண்டாக்குவார் பெரிய சொத்து செல்வம் வசதி வாய்ப்பு காணி பூமி பெரிய அமைப்புல இருப்பாங்க ஆனா கல்புல நிம்மதி இல்ல வாழ்வதவிட மௌத்தா போனா நல்லமே என்று சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்க நெருக்கடியை உண்டாக்கிட்டார் சகோதரிகளே தாய்மார்களே அல்லா நெருக்கடியை உண்டாக்கினா யாராலேயும் அதுக்கு மாற்றமான நிலைமையை உண்டாக்கிறது யாராலேயும் நிம்மதியா அல்லா போட இராது என்ற அல்லாஹான் எல்லா காரியங்களும் நடத்தி கொண்டிருக்கிறார் அவனுடைய பெயர் தான் எல்லா ரகசியங்களும் எல்லா விஷயங்களும் இருக்கிறது உள்ளங்களுடைய மாலிக் அல்லாஹான் உள்ளங்களை படைச்சவன் அவன் உள்ளங்களை பரிபாலிக்கிறவன் அவன் உள்ளங்கள்ல நல்ல எண்ணங்களை கெட்டெண்ணங்களை உண்டாக்குறதான் அல்லாஹ் அல்லாஹ் உள்ளத்துல நிம்மதியை போடுறான் அவன் தான் நிம்மதியை இல்லாமக்குறான் எனவே யாரெல்லாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாடைய நடப்பாங்களோ அல்லா ஸ்வகா அவங்களோட வாழ்க்கையில நெருக்கடியோ உண்டாக்குவார் அது மாத்திரம் சகோதரிகளே அதோட விட மாட்டான்டைய நாளையில நாங்க அவர்களாக இருப்போம் பார்வையற்றவர்களாக இருப்பாங்க அல்லாஹ் அவங்க கேப்பாங்க வாழக்கூடிய காலத்துல பார்வை உள்ளவனாக பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன் ஏன் இப்பொழுது நான் குருடனாக இருக்கிறேன் ஏன் இப்பொழுது நான் குருடியாக பார்வையற்றவளாக இருக்கிறேன் என்று அவங்க அல்ல இடத்துல கேட்பாங்க அல்லாஹ் தாலா அதுக்கு காரணத்தை முதலாவது கால கதால அது அப்படித்தான் என்று சொல்லுவான் அதிகாரத்தோட சொல்லுவான் என்றா கண்ண குடுத்தது அல்லா கண்ண பார்வை குடுத்ததல்ல அல்லாவுடைய நாட்டப்படித்தான் இதெல்லாம் கிடைச்சிருக்குது அல்லாத புறத்துல இருந்து கிடைத்தது அல்ல நினைச்சா தருவான் அல்லா விரும்பினா தருவான் அல்ல விரும்பினா இல்லாமாக்குவான் கட்டாயம் இல்ல உலகத்துல பார்வை உள்ளவங்க எல்லாரும் ஆக்கிரத்துல பார்வையுடையங்களாகத்தான் இருக்கணும் என்றது கட்டாயம் இல்ல சகோதரிகளே அப்படி ஒரு ஒரு கட்டாயமான ஒரு அமைப்பு இல்ல அல்ல நினைச்சா இங்க தருவான் அங்க இல்லாமாக்குவான் சில நேரம் இங்க பார்வை இல்லாமக்கி அங்க அழகான பார்வைகளை அல்லாஹால மேலான பாக்கியங்களை இந்த பட்ட கஷ்டத்துக்கு இங்க பார்வையிலான் இங்க குருடர்களா இருக்கிறாங்க ஆசிரத்துல சொர்க்கத்தை பெரிய அந்தஸ்துரியவங்கள ஆகலும் இங்க பட்ட கஷ்டத்துக்கு பதிலா அங்க பாக்கியங்களை எல்லாம் கொடுக்கலாம் அது அல்லாட விருப்பம் யாரிட யாரும் அல்லாட்ல எதுவும் கேட்கலாது அல்லாட்டம் கேட்பார் இந்த அமைப்பு படைச்சாய் என்று யாருமே அல்லா இடத்துல கேட்கிறாரு என்று அவன் தான் மாலிக்குள் பொழுக்காக இருக்கிறான் எல்லா ஆட்சிக்கும் மதிப்பதி அல்லா சுபான ஏன் நாங்க உங்களுக்கு உலகத்துல பார்வையை சந்தேன் இங்க பார்வை இல்லாமக்கணும் சொன்னும் உங்களிடையில வந்த உண்மைகள் எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வார் உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறான் அல்லாஹான் உங்களுக்கு உயிரை தந்தான் அல்லாஹான் வழிப ஏவல்கள் எடுத்து நடங்க அல்லாட விளக்கல்களை தவிர என்ற உண்மைகள் உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டதுல வந்தது ஆனால் அதை நீங்க கணக்கெடுக்க இல்லை நீங்க அதை மறந்தீங்க கேட்டும் கேட்காதது போல பார்த்தும் பார்க்காத போல வாங்கிங்க அதனால தான் நீங்களை மறந்தீங்களோ கதாலிக்கல்யோ துல்சா அதே போல இன்றைய நாள் நீங்களும் மறக்கடிக்கப்பட்டு விட்டீர்கள் உங்களை நாங்கள் உங்களுடைய விஷயத்தை மறந்துட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுவார் அல்லாஹ் மர அல்லாக்கு மறவி இல்ல இருந்தாலும் அவங்க பொது போக்கா இருந்ததுனால கணக்கெடுக்க மாட்டா சகோதரிகளே தாய்மார்களே தேவைக்கு தேவை தீனுக்கு தேவை தயார் இல்லைன்னா அல்லாஹும் தலை வேற யாருக்காவது பெரிய பாதரா இருக்கிறார் பெரிய ஆம நாயக்க தேர்வா இருக்கிறார் ஏனைய மதங்கள்ல தலைவர்களா இருக்கிறாங்க முழுமையாக வழிபடக்கூடிய நாடுகள்ல ஆஹ் வெளிநாடுகள்ல பார்த்தோம்னா கல்ல மண்ணை வணங்கி கொண்டிருந்தவங்க நேற்று வரைக்கும் கிறிஸ்தவர்களா இருந்தாங்க நேற்று வரைக்கும் பௌத்தர்களா இருந்தாங்க இருக்கிறாங்க நேற்று வரைக்கும் மாற்றமான வாழ்க்கைய கல்ல சிலைய வணங்கி கொண்டிருந்தாங்க ஆனால் அல்லாஹ் அவங்க உள்ள வெளிச்சத்தை வழிபட வாழ்ந்தா எங்களுக்கு அல்லா நன்மையை தருவான் எங்களை துணியா அந்த வாழ்க்கையை மனமா ஆக்குவார் நாங்க தீனுக்கு மாற்றமா நடந்தா துன்யால சிரமப்பட வேண்டி வரும் துன்யால கஷ்டப்பட வேண்டி வரும் ான்த்துக்கு ஆரம்பம் ஒரு மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண் நல்ல விஷயங்கள காதால கேட்கிறது அதனால சொல்றான் உங்களிடைய கலாம் அல்லாவுடைய பேச்சு குரான் என்றது அல்லாவுடைய குரான் ஓதி காட்டப்பட்டா காது தாழ்த்தி அமைதியாக இருந்து கேளுங்க அதனால என்ன நடக்கும் ல அல்லகுந்து நீங்க அல்லா ரகமச்செய்யப்படக்கூடியவங்களாக உங்களுக்கு ரஹமச் செய்வான் ரஹமத்தை அடையக்கூடியவங்களாக நீங்க தகுதி ரஹமத்து அடைவதற்கு அல்லாவுடைய ரகமத்துக்குரியவர்களாக ஆகிவிடுவீங்க மேலான சகோதரிகளே தாய்மார்களே அதனால தான் அடிக்கடி பயான்கள் கேளுங்க அடிக்கடி தாலீம் ஒவ்வொரு நாளும் வீட்டுல தாலீம் வாசிங்க தாலிம் வாசிக்கிறதுனால இமான்ல வளர்ச்சி அந்த வெளிச்சம் தான் எங்களுக்கு நன்மையை செய்யறதுக்கு உதவி ஆயிருக்கிறது நன்மை செய்யறதுக்கு காரணம் உள்ளத்துல இருக்கிற நூறு தான் நன்மை செய்யறதுக்கு ஆசை வருவது இல்லைண்டா உள்ளத்துல இமானுடைய நூறு இல்ல பிரகாசம் இல்ல பாவத்துல இன்பம் காண்றோம் வெளிச்சம் அடைஞ்சிருக்கு இன்பமாக நோய் இருக்குது எங்க உள்ளங்கள் நோயின் காரணமாகத்தான் இந்த நிலமை இ பாதத்துல இன்பம் காண வேண்டிய நாங்க பாவத்துல இன்பம் பெற்று கொண்டிருக்கிறோம் உள்ளங்கள்ல நோய் இருக்குது எப்படி ஒரு காய்ச்சல் நல்ல டேஸ்டான சாப்பாடுகளை கொடுத்தா அவங்க கசப்பு சாப்பிட சாப்பாடு கசப்பு இல்ல சாப்பாட்டுல ருசி இல்லாம இல்ல நல்ல ருசியான சாப்பாடு ஆனா அவங்கள அவருடைய உடல்ல நோய் இருக்குது அந்த நோய்தான் இந்த இனிப்பான இந்த ருசியான இந்த டேஸ்டான சாப்பாடையும் அது கசப்பாக வெறுப்பாக அவங்களோட உடல் உள்ள நோய்தான் தாய்மார்களே விபாதத்துகள் என்பது மணிதண்ட உள்ளத்துல ஆறுதல் உண்டாக்கக்கூடியது தான் விபாதத்துகள் சாலையான அமல்களை கொண்டு உள்ளத்துல ஆறுதல் ஏற்படுவது உள்ளத்துக்கு நிம்மதி கிடைக்கிது உள்ளத்துக்கு சந்தோஷம் கிடைக்குது பண்புக்கு ராகத்தை உண்டாக்குது விவாதத்துகள் நன்மையான காரியங்கள் வெறுப்பு உண்டாகுது அந்த சாப்பாடு கசப்பா இருக்குது அவற்ற நோயின் காரணமாக சாப்பாடு ருசியானது இதே போல விவாதத்துகள் அது ரொம்ப உள்ளத்துக்கு ராகத்தை கொடுக்கக்கூடியது மனதில் அமைதியை உண்டாக்கக்கூடியது الله ஆறுதல் அல்லப்புறான்னு சொல்ற உள்ளங்களுக்கு நிம்மதி உண்டாவது அல்லா போறான் என்று சொல்ற மண் அமிலி அன் இந்த கரீன் பலனு அவள் அதை கொண்டு என்ன நடக்குது ஆனோ பெண்ணோ யாரு சாலையான அவல்களை செய்யறாங்களோ சாலிஹான் அமல கொண்டு என்ன நடக்குது பலனு அயாத்தி இந்த உலகத்துல மனமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிது அப்ப சாலையான அமல் வாழ்க்கையில நிம்மதியை உண்டாக்க அது ஆனா ஒருவர் நினைக்கிறார் எனக்கு ஆதரவு நிம்மதி கிடைக்கிறது இல்லைண்டா அவங்க உள்ளங்கள்ல நோய் இருக்குது அவங்க உள்ளங்கள்ல நோய் இதே போல இமானுடைய குறப்பாடு அதுதான் இந்த நிலைமைக்கு காரணம் எனவே அதை சீரா போன அந்த நோயை அவசரமா இல்லாம போ அந்த நோயோட மவுத்து வந்தா ஆபத்து பயங்கரம் யாருக்கும் அப்படி மவுத்து வரக்கூடாது அந்த நோய் அதோடு இல்லாமல் அதுக்காகவே முயற்சியோ அதுக்குரிய முயற்சி தான் இது இந்த இமானுடைய இந்த தாவத்துடைய உழைப்பு இந்த தபைய உழைப்பு இது அந்த நோயை போக்கக்கூடிய ஒரு உழைப்பு முயற்சி மருந்து இந்த உழைப்புல அந்த கல் நோய்களுக்கு தான் மருந்து கொடுக்கப்படுவது உள்ளங்கள்ல நோய்கள் பிடிச்சிருக்கிறேன் அந்த நோய்களை போக்கக்கூடிய மருந்துகள் இந்த தாவத்துடைய உழைப்புல இருக்கு அந்த நோயில அந்த நோய் நீங்குது அந்த இருள் போகுது வெளிச்சமுட்டாகுது மேலான சகோதரிகளை தாய்மார்களே அதனால தான் இந்த களிமாவை சொல்லிருக்கிறோமோ அந்த களிமாவுக்கு பாடுபடுங்க சொல்லப்படுவது அந்த கதிமாவுக்கான முயற்சி இங்கேன்னு சொல்லப்படும் அல்லாஹ் சுஹான் எங்களை எல்லா காரியங்களை நடத்தினார் அவன் தான் எங்களை படைக்கிறான் அவன் தான் எங்களை பரிபாலிக்கிறான் அவன் தான் எங்களை பாதுகாக்கிறார் அவன் தான் எங்களுக்கு உணவளிக்கிறான் அவன் தான் எங்களை கண்ணியப்படுத்த உயர்த்திறான் அவன்தான் எங்களை தாழ்த்திறான் அவன்தான் எங்களுக்கு நோயை தாரான் அவன் தான் எங்களை நோய்களை லேட்டாக்கிறான் அவன் தான் எங்களுக்கு பிள்ளைகளை தாரான் அவன் தான் பிள்ளைகளை தராமையும் இருக்கிறான் அவன்தான் ஆண் குழந்தை பெண் குழந்தைகளை தாரான் அவன் தான் ஆண் குழந்தைகளை தாரான் அவன்தான் ஒற்றையா அவன் தான் தான் தெரிவிப்போம் அவன் தான் எங்களுடைய வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அவன் கையில அவன் தான் எல்லா ஆட்சிக்கும் قل اللهم مالك الملك تُعْتِي الملك من تشاء وتنزع الملك من من تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير قال القرآن للرسول الله تعالى மக்களுக்கு விலகப்படுத்துங்க அல்லா சுகம் அதிபதியாக இருக்கிறான் படைச்சு பரிபாலிச்சு யார் ஆட்சிக்கு வராங்களோ அவங்களுக்கு ஆட்சி அவன் தான் கொடுக்கிறான் யார் இந்த உலகத்துல உலகத்துல ஆட்சி செஞ்சிட்டு இல்லாம போறாங்களோ அவங்க ஆட்சியிலிருந்து நீக்கிறதும் அல்லா சுமந்த அவன் நாடக்கூடியவங்களை கண்ணியப்படுத்துறான் அவன் நாடக்கூடியவங்களை அவன் நாடக்கூடியவங்கள கேவலப்படுத்துறான் எல்லா நலவுகளும் அல்லாத கையில தான் இருக்கிற சகோதரிகளே இந்த உலகத்துல யாருக்காவது ஏதாவது ஒரு நலவு உண்டாவது என்றா அவனோட கெட்டித்தனத்தால உண்டாக இல்ல அவனோட அறிவால ஆற்றலால திறமைகளால உண்டாக இல்ல அல்லாஹே அவங்களுக்கு அந்த அந்த நலவை அல்லா தான் உண்டாக்கினார் அல்லாஹ் சுகானுவத்தால எதை செய்ய நான்றானோ அவன் அதற்கு சக்தி வாய்ந்தவன் அவனை யாராலே தடுக்கவும் இயலாது அவன் யாருக்கு தடுத்தானோ அவர்களுக்கு யாரு கொடுக்கவும் இயலாது அல்லாஹும் நீ யாருக்கு கொடுத்தாயோ அவர்களை யாராலும் தடுக்க முடியாது நீ யாருக்கு தடுத்தாயோ அவர்களுக்கு யாரும் கொடுக்கவும் முடியாது அல்லாஹ் கொடுத்தவன இவனாலே தடுக்கது அல்லாஹ் இவனுக்கு தடுத்தானோ அவனுக்கு இவனும் கொடுக்க அல்லாஹ் பணக்காரனாக்கினானோ ஒரு உலகமும் சேர்ந்து அவனை ஏழையாக்கவும் இயலாது அல்லாஹ் யாரை ஏழையாக வைக்கொண்டு முடிவு செஞ்சிட்டோ அவனும் உலக மக்களும் சேர்ந்து பணக்காரனாக்கவும் மேலாது கன்னியாத்துக்குரிய மேலாண் சகோதரிகளே தாய்மார்களே முழு விஷயமும் அந்த ரகுலாலுடைய கையில தான் இருக்கு அவன் தான் எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறான் தோலி ஜொல்லை இரவு பகலா ஆக்குறான் இன்னும் சில மனித இரவாகும் இதே போல இன்னும் அது சில மனித பகலாக ஆகிரும் வெளிச்சம் வந்துடும் அமைப்பது யார் அல்லா சும அதே போல உயிரற்ற நாங்கள் எல்லாம் மையத்தால் இருந்தோம் தாயுடைய வயிற்றுலேத்தி நாங்க எல்லாம் மையத்தால் இருந்தோம் தாயுடைய வயிற்றுல சகோதரிகளே வயிறோடு நாலு மாதங்கள் பூர்த்தி ஆனதுக்கு பின்னால்தான் ஒரு மலக்கின் மூலம் அந்த சதை துண்டுல அந்த உடல்ல அல்லா ரூ உண்டாக்குறான் அதுக்கு பின்னால்தான் குழந்தை வயிற்ல துடிக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றோம் அது வரைக்கும் துடிக்க இல்லை ரூ இருக்க தாய்மார்களை அல்லா உயிரை தந்தான் இப்ப உயிரோடு இருக்கிறோம் ஒரு நாள் வரப்போகுது திரும்ப மையத்தா விடுவோம் நாங்க எல்லாரும் மையத்துகளாக ஆகிவிடுவோம் இந்த உடல்ல எந்த பொறுமதியும் கிடையாது இந்த உடல்ல எந்த வேலையும் இல்ல அந்த கண்ல வேலை இல்ல காதுல வேலை இல்ல வாயில வேலை இல்ல கை கால வேலை இல்ல நல்ல மூளைன்னு சொன்னோம் உலகத்துல வாழக்கூட நல்ல சிந்தனா சக்தி நல்ல தர்மசாலியா இருந்தால் அந்த மூலையில எந்த வேலை இல்ல உடல்ல நல்ல பெரிய சக்தி வாய்ந்தவராயிருந்தால் அந்த உடல்ல எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு கொசியையும் ஒரு ஈ வந்து அந்த மையத்துல மேல நின்று விரட்டி கொள்ள ரூ எடுப்பட்டு விட்டது அல்ல ரூஹ் எடுத்துட்டாங்க ஒரே வழி ஒரு புலி ஒன்றை தோண்டி போட்டு கூடுறதிகளை உறுப்புகள் அமைச்சதும் அல்ல நாங்க இரண்டு கண்கள் உங்களுக்கு தர இல்லையா ஒரு நாக்கையும் இரண்டு உதடுகளையும் தர இல்லையா உள்ளத்துல இருக்கிற ஆசைகளை உள்ளத்துல ஏற்படக்கூடிய உங்களோட நல்ல எண்ணங்களை யோசனைகளை உங்களோட வாய்களால வெளிப்படுத்துறீங்களே அதுக்கு நாக்கையும் இரண்டு உதடுகளையும் நாங்கத்தானே தந்தோம் அழகான முறையில பேசுறீங்களே பேசக்கூடிய அந்த பேசுவதற்குரிய அந்த உறுப்புகளை நாங்கத்தானே தந்தோம் தண்ணியக்குரிய மேலான சகோதரிகளே அல்லாஹான் உறுப்புகளை அமைக்கிறார் அல்லாஹான் இந்த உறுப்புகளை இயக்கிக் கொண்டும் இருக்கிறார் குழந்த கிடைச்ச உடனே குழந்தை கிடைச்ச உடனே அந்த பிள்ளையை காண இருக்குது ஆனா பார்க்குது கேட்க இயலாது இயலாது கை இருக்குது பேட்ட இயலாதே காதிருக்குது நடக்க இயலாது எந்த உறுப்புகளையும் எந்த வேலையும் செய்யலாது எல்லா உறுப்புகளும் இருந்தது ஆனா அது அதுல இயங்கக்கூடிய அதுல அல்லா தால சக்திய போட இல்ல அல்லா நாடுறானோ அன்றைக்கு தான் உறுப்புக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்குது ஆரம்பத்தை ஒன்றும் இல்ல நெருப்புல கைய போடுது போய் மூளை இல்லாம இல்ல புள்ளிக்கு மூளை இருக்குது சிந்திக்கக்கூடிய சக்தி இல்ல வெளிச்சம்வர் கைய போடுது சகோதரிகளே தாய்மார்களே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் உறுப்புக்கள் வளர்ச்சியை அல்லாஹ் அல்லாஹ் கண்ணியுரிய மேலான சகோதரிகளே தாய்மார்களே இன்றைக்கு கொஞ்சம் பருவ வயது அடைறோமோ விளப்பங்கள் வருவதோ புத்தி வருவதோ நல்லது கெட்டது விளங்குதோ அப்பதான் சொல்லப்படுவதே அல்லாக்கு வழிபடுங்க அல்லாவுக்கு வழிபடுங்க அல்லாட கட்டளை எடுத்து நடங்க அல்லாட விளக்கல்களை தவிர்த்துக்கோங்க அலாமஹால பேணி நடங்க என்று சொல்லப்படுவது அப்பா அல்லாக்கு மாற்றம் பேச ஆரம்பிக்கிறாங்க தொழுங்கம்மா என்று எங்க தொழுறதுக்கு நேரம் என்று கேட்கிறாங்க எங்க பயான்கள் கேட்கறதுக்கு நேரம் என்று கேட்கிறாங்க இப்ப கையில கால பெலன் வந்துகிட்டானே அல்லா சக்திய குடுத்துட்டானே இப்ப அல்லாக்கு மாத்தமான கருத்துக்களை அல்லாக்கு மாத்தமான வார்த்தைகளை பேசுறான் குரான் அதனால தான் நல்லா சொல்றான் இன்னல் இன்சான மனிதன் அல்லாக்கு ரொம்ப நன்றி கெட்டவனாக இருக்கிறான் நன்றி கெட்ட ஒரு படைப்பு என்று குரான்ல சொல்லப்பட்ட இது மனிதனத்தான் வேற எந்த மிருகங்களையோ எந்த பறவைகளையோ எந்த படைப்பையும் ரப்புக்கெல்ல கனோ ரொம்ப நன்றி கேட்டவன் அவனை தாயினுடைய வயிற்றுல வச்சு பாதுகாத்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கேட்பாடு செஞ்சு என்னைக்கு ரோஹம் கொடுக்கப்படுவதோ தொப்புலான சாப்பாடு உடலுக்கு சேர்ந்தது அல்ல சேர்க்க சேர்க்க அந்த அந்த வயிற்றுக்குள்ளார் மூணு இருள்களுக்கு பின்னால எங்களை பாதுகாத்ததாக சொல்லி காத்த அப்படி எல்லாம் பாதுகாத்து அந்த தாயுடைய உடலை குழந்தையுடைய உடல் வளர வளர எந்த அளவு வளர்ச்சி தேவையோ அந்த அளவு வளர்ச்சி அல்லா வயிற்றுல உண்டாக்கினா தாயுட தாய் தாயுடைய வயிற்றுல வச்சு குழந்தை எவ்வளவு வளரணுமோ அந்த வளர்ச்சி வளர்ச்சி குறைஞ்சிருந்தா அது குழந்தை கஷ்டமா அமையுது வளர்ச்சி கூடவும் கூடாது அது தாய்க்கு ஆபத்தாக அமையும் எனவே அல்லா சுமான் வந்தால அந்த தாயுடைய அந்த சிறிய இடத்துல அந்த அந்த கெட்பாலையில அல்லா எவ்வளவு பெரிய இடத்த ஏற்பாடு செய்தார் ஏற்பாடு ஏற்பாடு செய்ய ஆறுதலுக்கு அந்த சின்ன அந்த எதிர்குஞ்சி சகோதரிகளே தாய்மார்களே அதுல அதுக்கு தேவையான கண் அதுக்கு தேவையான காது அதுக்கு தேவையான வாய் அதுக்கு தேவையான எல்லா உறுப்புகளையும் அழகான முறையில் அமைச்சி ஒப்படாம கொண்டு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு அல்லா செஞ்சானே செய்தானே சகோதரிகளே எவ்வளவு பெரிய அல்லாவுக்கு எவ்வளவு நாம வழிபடுவோம் அந்த அல்லாவை சந்தோஷப்படுத்தும் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செஞ்ச அல்லாஹ் சகோதரிகளே தாய்மார்களே எல்லா ஏற்பாடும் செஞ்சு முதலாவது அந்த குழந்தை கிடைக்கக்கூடிய அந்த நேரங்கள் அல்ல எப்படி ஒரு ஏற்பாடு செய்யறான் என்று அவர் சொல்றார் உள்ள வயிற்றுல அந்த அந்த உள்பகுதியை அந்த வெளியூடியான் சொல்றார் மனிதன் விலங்கோனுமே மனிதன் உணரோனுமே அல்லாத சக்திய விளங்குமே அதுக்காக அந்த நீண்ட ஆயத்துல அல்லாஹ் தெளிவா கனியாட்டுக்குரிய மேலான தாய்மார்களே சகோதரிகளே சொல்றான் நீங்க உங்களைய கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க இல்லையா நாங்க உங்களைய உண்டாக்கினோம் நீங்க இருந்தீங்க இருந்தீங்க நாங்கத்தான் அவங்களோட எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க வயிற்றுல இருந்து குழந்தை இன்றைக்கு சாப்பாடு பிரச்சனைய பெரிய பிரச்சனையாக்கொண்டாங்க சாப்பாடு ஒரு பிரச்சனையாவே ஆக்கிக் கொண்டாங்க அல்ல எடுத்த பொறுப்ப இவங்க எடுத்துக்கொண்டதுனால அல்லா எடுத்த பொறுப்ப இவங்க அதை தலையில போட்டுக் கொண்டதுனால இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்கள் தொழில் யாபத்தை பாக்குறதா அமளி பாதி செய்யறதா கேட்கிறாங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலே எங்களை ஏற்பாடு எல்லாம் செஞ்சிட்டார் தாய்கே வைக்க வச்சு ரிஸ்க்கு தந்தது யார் தாய் வைக்க வச்சு சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சது யார் தாய் வயிற்று வச்சு வெளியே வந்ததுக்கு பின்னால அதே தாயுடைய உடல இருந்து ரத்தத்தை கொழுப்பெல்லாம் ஆண் குழந்தை அதுக்கேற்ற மாதிரி பெண் குழந்தை அதுக்கேற்ற மாதிரி பொருத்தமான மாதிரி அல்ல அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கிறானே குழந்தை அழக்கூடிய நேரத்திலே அல்ல அந்த அந்த உணவுக்குரிய ஏற்பாடு செய்யறான் குழந்தையுடைய அலகையுடைய சத்தத்தை தாய் கேட்கக்கூடிய நேரத்திலே அல்லா அந்த உணவுக்குரிய தயாரிப்பு திறமை அல்ல தாயுடைய கெட்டித்தனம் அல்ல தாய் அவளை கெட்டித்தனத்தால அவள சக்தியாக இந்த அமைப்பு சொல்லுவோமே காலங்களில் உண்டாவது இல்லை அந்த அமைப்பு குழந்த தாயுடைய வயிற்று வெளியே வரக்கூடிய காலங்கள் இருந்ததோ வெளியே வந்து விட்டதோ அப்பதான் அந்த உணவுக்குரிய எல்லா ஏற்பாடும் நடக்குது கண்ணிய கூடியவன் அல்லா அல்லா தான் அபிவிருத்தியை நாடக்கூடியவங்களுக்கு அபிவிருத்திய உண்டாக்குறான் கொஞ்சம் சுருக்கியா வாழ்க்கையுடைய நெருக்கடிய பயந்து பிள்ளைகளை கொலை செய்யாது மூணு பிள்ளை இருக்குது மாசம் ஒரு ஏழு லட்சம் ரூபாய் கிடைக்குது இப்ப எல்லாம் சரியா போகுது இன்னொரு குழந்தை கிடைச்சா சாப்பாட்டுக்கு பிரச்சனையா போகும் அந்த பெரும் பாவங்கள் என்ன அதுல உண்டு தான் சாப்பாட்ட பயந்தே உணவுக்கான பிள்ளைகளை கொலை செய்யறது அந்த பெரும் பாவங்களும் நோய்க்காக வேண்டிய செய்ற விஷயம் உணவுடைய விஷயம் நாங்க தான் செய்யறோம் குழந்தை கிடைக்க கிடைக்க அல்லாதுக்கு வழிகள் அமைக்கிறார் சாப்பிட வர இல்ல எங்களுக்கு சேர்த்து கொண்டாதது பிள்ளாக்கும் உங்களுக்கு சாப்பாடு நாங்கத்தான் தாரோம் சகோதரிகளே தாய்மார்களே வாழக்கூடிய உலகத்துல வந்ததுக்கு பின்னாலேயும் வாழ்க்கையிலையும் பல நிலைமைகள் மாறி மாறி வந்து போகுது பிரச்சனைகள் வருவது கஷ்டங்கள் வருவது கவலைகள் வருவது நோய்கள் வருவது இதே போல நிலைமைகள் மாறி மாறுதி இந்த நிலைமைகளை உண்டாக்குறது அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தா அல்லா சுபான் அவர் முஸ்லிமுக்கு ஏற்படுத்தக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அதுக்கு பெரிய நன்மையை வச்சிருக்கிறான் கஷ்டங்கள் அல்லாத புறத்துல வருவது பூமியங்களுக்கு ஏதாவது சோதனைகள் வந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கு கஷ்டத்தை தாறது அல்ல கவலையை தாறது அல்ல எங்களை பொருளாதாரத்துல நெருக்கடியை உண்டாக்குறது அல்ல என்னை ஏழையாக்குறது அல்ல எனக்கு நோயை தாறது அல்ல இந்நாளில்லா நாங்க வாழ்றது அல்லாவுக்காக அதே அல்லாவி கிட்ட நாங்க திரும்பி போவோம் என்று சொல்லிக் கொள்வாங்க ஏற்பட கூடிய கஷ்டத்துக்கு ஏற்படக்கூடிய கலைப்பு வீட்டுல வேலை வெட்டி செஞ்சோம் கொஞ்சம் கூட குறைய உடுப்ப கல்வினோம் சரியான மேற்கை வருத்தம் ஆயிருக்கு அதே போல எங்களுக்கு நோய்கள் ஏற்படுவது டய்டாயிருக்குது அதே போல நோய்களும் ஏற்படுவது கொஞ்சம் வயிற்று வழியா இருக்குது கொஞ்சம் தலைவழியா இருக்குது கொஞ்சம் ஏதாவது வருத்தங்கள் நோய்கள் ஏற்படுவது கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது இப்படி சின்ன நோயோ பெரிய நோயோ அந்த அந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி நன்மை கிடைக்குது ஒரு மூமியின் முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய கவலை கலைப்பு ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படக்கூடிய கவலைகள் கவலை குறிப்பிட்டு சொன்னாங்க மூணு வகையான கவலைகளை ஹதீஷன் கவலைகளை குறிப்பிட்டார் ஒரு முஸ்லீம் ஏற்படக்கூடிய உடல்ல மேல் கை எங்கயாவது இடத்துல ஒரு முள்ளு குத்தினா அதுவும் இந்த அத்தனை அத்தனை சோதனைகளை கொண்டு இந்த அத்தனை கஷ்டத்துக்கும் உதவி செய்யறான் என்ற அவங்க பாவங்கள் மன்னிக்காம விட மாட்டான் சொன்னார் சகோதரிகளை தாய்மால் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பெரிய அந்தஸ்துகள் எனவே நாங்க யாரும் யோசிக்க கூடாது நாங்க தொழுது கொண்டே இருக்கிறோம் இப்படியே தானே இருக்குது சகோதரிகளே தாய்மார்களே கவலைப்பட தேவையில்லை அல்லாத்தால் அப்படி வச்சாலும் அல்லாட பார்வையில கேவலம் இல்ல கண்ணியமா தான் இருக்கிறோம் கஷ்டங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல அல்லாட சூலுக்கு எவ்வளவு வந்தது சகோதரிகளே நபியுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க எவ்வளவு கஷ்டம் மூணு மாதம் அடுப்பு பத்த வைக்க அடுப்பு பத்த வைக்காமட்டி சுடவும் இல்லை கரை சமைக்கவும் இல்லை அந்த காலங்கள்ல என்ன செஞ்சீங்கன்னா ஈச்சை பழத்தை சாப்பிடுவோம் தண்ணீரை குடிச்சு கொள்வோம் அதுல தாய் சாரதி எல்லா சொல்றாங்க எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் சகோதரிகளே எவ்வளவு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க ஹரத் ஆயா சொல்றாங்க சில நாள் எங்கட வீட்டுல லாம்பு பத்த வைக்க என்ன இல்லாம இரவு அப்படியே கலைஞ்சிருக்குதுன்னு சொல்ற லாம்புக்கு ஊத்த என்ன இல்ல அதுக்கு வசதி இல்ல ஹரத் ஆயார் எல்லாம் வாங்க சொல்றாங்க லாம்புக்கு எண்ணெய ஊத்தி அந்த எண்ண பேலன்ஸ் இருந்தா என்ன பாக்கியா இருந்தா அந்த எண்ணெய நாங்க சாப்பிடுவோம் சொல்றாங்க அதான்தி வாழ்க்க கலைஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டா இன்னொரு நாள் சாப்பிட வழி இல்ல ஆஷாரதி எல்லாம் அவங்களே அவங்க சொந்த வாழ்க்கையை சொல்லி காட்டுறாங்க அல்லாட நபி மவுத்து வரைக்கும் ரெண்டு நாள் தொடர்ச்சியா சாப்பிட்டதே இல்ல சின்ன வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கிறாங்க அந்த வீட்டுல ஒரு அறை அந்த அறையில அந்த ரூம்ல ரசுல்லா தூங்குறாங்க அது எப்படி ஏதா காந் நகை அது ஒரு புறா கூட்டை போல இருந்ததே அதை அப்துல்லாவின் மசூதி எல்லாம் சொல்றாங்க சின்ன ஒரு இடம் சிறியோர் இடத்துல எளிய அமைப்புல ரசுல்லாசன் தூங்கி கொண்டிருக்கிறார் ரசுல்லாவுடைய நிலைமைய பார்த்து வீட்டு அமைப்பையும் ரசுல்லா தூங்கி கொண்டிருக்கிற அமைப்பையும் பார்த்து நான் அழுதுட்டேன் அதை தான் அப்துல்லாவின் மசூதி எல்லாம் சொல்றாங்க நான் அழுதுட்டேன் இப்படி அழுது கொண்டிருக்கா எழுப்பிட்டாங்க குளிச்சுட்டாங்க தூங்கத்திலிருந்து விழிச்சுட்டாங்க என்ன உங்களை அளவைக்குது கேட்டாபுல்லா சொன்னாங்க மன்னர்கள் பெரிய அந்த காலத்துல காப்பீர்களாக இருந்தாங்க எல்லாம் ஏற்றுக்கொள்ளாத காப்பு சிறுக்கியங்களாக இருந்தாங்க அவங்க எல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்களோட கோட்டைகள் என்ன அவங்களோட அவங்க அவங்க சாப்பிடுற சாப்பாடு அவங்க உடுக்கிற உடை உடை ஆடைகள் செல்வாக்கான வாழ்க்கையை வாழ்றாங்க நீங்க இருக்கிறீங்களே யாரும் உங்க குடும்ப சொந்த வாழ்க்கை இப்படி இருக்கிற யாரும் எளிமையான மிக எளிமையான அமைப்பில் இருக்கிறீங்களே நீங்க துணியா தலைவரே எல்லா படைப்புகளில் திறந்தவர் நீங்களே நீங்க இந்த ஆலாத் இருக்கிறீங்களே உடனே சொன்னாங்க அவர்களுக்கு உரியது அவர்களுக்கு என்று உள்ளது அனுபவிக்கிறது நல்ல வலனல் ஆஹிரா எங்களுக்கு ஆகிரம் இருக்கின்றது என்று ரசூலுல்ல சொன்னாங்க அவங்க துனியா இன்பம் அனுபவிக்கிறாங்க நிரந்தரமான காலம் கஷ்டப்பட போறாங்க நரத்தும் போறாங்க நாங்க கொஞ்ச காலம் கஷ்டப்படுறோம் நிரந்தரமான வாழ்க்கை இன்பங்கள் அனுபவிப்போம் சந்தர்ப்பம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிறான் அனுபவிக்கட்டும் எங்களுக்கு கண்ண மூடுறதோட அல்லா மிக மேலான எந்த கண்களாலும் எந்த காதுகளாலும் கேட்டில்லாத எந்த கண்களாலும் பார்த்திராத எந்த மனிதனுடைய உள்ளத்தை ஊசலாடி இருக்காத மிக மேலான சொர்க்க பாக்கியங்கள் அல்ல வச்சிருக்கிறான் அதனால கவலைப்படாதீ அப்துல்ல சொன்னிட்டு இந்த உலகத்துக்கு மத்தியில் தொடர்பு நீண்ட பயணம் செய்யறான் பயணம் செய்யக்கூடிய நேரத்துல அவன் கலைப்பின் காரணமாக ஒரு மரத்தடிவாரத்துல இருந்து கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறான் நல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு திரும்ப அந்த பயணத்தை தொடர்றான் இதே போல தான் எனக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் தொடர்பு அந்த பயணம் செய்யக்கூடியவனுக்கும் அந்த மரத்துக்கு மத்தியில் எப்படி தொடர்போ அத போல எனக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில தொடர்பு ஒரு பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஆரம்பமானது ஒவ்வொரு கட்டமாக சந்திச்சு கொண்டிருக்கிறோம் முடிவோ தான் சொருக்கம் சகோதரிகளே அல்ல எங்களை எல்லாருக்கும் தோப்பில் சகோதரிகளே தாய்மார்களே இந்த பயணத்தின் முடிவு சொருக்கம் தான் அங்கதான் பயணம் முடியுது மவுத்தோட உழைப்புக்குரிய காலம் முடியுது முயற்சிக்குரிய கால மௌத்தோட முடியுது சக்கராத்தோட எங்கட உழைப்புகளுக்கு கூடு எடுக்கிற நேரம் ஆரம்பிக்குது ஒவ்வொரு கட்டத்தை அனுபவிச்சுட்டு முடிவாக தண்ணிக்க அதாவது முழுக்க முழுக்க இன்பமே இன்பம்தான் துன்பத்தின் வாடை வாக்கமும் கிடையாது அப்படியா இந்த சொருக்கத்தால தருவார் அவங்க அவங்க அவளுக்கு ஏத்த மாதிரி வாழக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ எவ்வளவு தியாகங்கள் செஞ்சாங்களோ எவ்வளவு சகோதரிகளே தாய்மார்களே எனவே கவலைப்பட தேவையில்லை ஏழைகளாயிருக்கிறோமே கஷ்டங்கள் இருக்குதே வாழ்க்கையில பிரச்சனைகள் வருவதே நோய்கள் வருவதே ஒவ்வொன்றுக்கும் நாங்க அல்லாவுக்கு பொருத்தமா நடந்து கொண்டு போனோம் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் மவுத்துக்கு பின்னால துனியாலும் அல்லா ஒரு காலம் கஷ்டம் அதுக்கு பின்னால நல்ல நிலைமைகளை உண்டாக்குவா அல்லா அல்லாஹ் தொடர்ச்சியா கஷ்டப்படுத்துறது அல்லாட தருத்தீங்க இல்ல ஒரு காலம் குறிப்பிட்ட ஒரு காலம் கஷ்டப்படுத்தி அதுக்கு பின்னால அல்ல வாசல்களை திறப்பான் சாபாக்களுக்கு அப்படித்தான் அல்லா செஞ்சான் பௌத்து வரைக்கும் நிரந்தரமான காலம் கஷ்டங்கள் அல்ல குறிப்பிட்ட காலம் நல்ல அல்ல சோதிச்சான் கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்தான் நெருக்கடியான நிலைமைகளை உண்டாக்கினான் அதுக்கு பின்னால நல்ல வசதியான செழிப்பான நிலைமைகளை சகோதரிகளே தாய்மார்களே கொஞ்ச கால வாழ்க்கை சகோதரிகளே இந்த வாழக்கூடிய காலங்கள்ல அல்லாவை சந்தோஷப்படுத்தும் அல்லாவுடைய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ளவும் எப்படி போனாலும் பரவாயில்ல எங்களோட ஆகலும் சந்தோஷமா அமையும் அதுக்கு அல்லா சந்தோஷப்படுத்துறது அதுக்கு அல்லாஹ் சந்தோஷப்படுத்துறது முயற்சியில் ஈடுபடுவோம் எங்களை அமளி பாதத்தில் கவனம் செலுத்தணும் எங்கட நம்பிக்கையை சீராக்கிறதோட எங்கட அமளி பாதத்துகளை சீராக்கணும் அஞ்சு நேரம் தொழுகையில கவனம் செலுத்தணும் தொழுகை விட சிறந்தோர் இவாதத்தை கடமையாக்க இல்ல தொழுகைய விட சிறந்தோர் அமலே இல்ல தொழுகை விட சுரந்த அமலே இல்ல தொழுகை இல்லைன்னா இஸ்லாமே இல்ல அந்த அளவுக்கு தொழுகை முக்கியமான நேரத்தை விலை கொடுவோம் தொல இல்லையண்டா இஸ்லாம் இல்லையண்டா தொழுகை எவ்வளவு முக்கியமான வராமல் இன்றைக்கு ஆண்கள் வெளிச்சத்தை உண்டாக்குறான் எங்கட எங்கட ரிஸ்க்ல வரக்கிறார் எங்கட சக்கராத்தேசாக்குறான் அவருடைய வாழ்க்கைய லேசாக்குறான் அவரை நரகத்துடைய நரகத்துடைய நெருப்புல இருந்து எங்களை இந்த தொழுகையை கொண்டு உள்ளட்சத்தோட பயபக்தியோட தொழவேண்டிருக்கிற சகோதரிகளே பயபக்தியோட தொழுகையுடைய நேரம் வந்தா பலர்களுடைய நிறங்களே மாறுமாங்க சட்டத்தை கேட்க போல அவங்களோட உடல்ட நிறம் மாறும் நடுக்கம் எடுக்கும் அல்லாஹ் அல்லாவுடைய அமானதம் அல்லாவுடைய கடமைய அமான நிறைவேற்றக்கூடிய நேரம் வந்துட்டே பயப்படுவாங்க உடல் நடுங்க ஆரம்பிக்கும் உடல் நிறங்களே மாறும் அந்த அளவுக்கு அல்லாவுடைய பயம் வெற்றிகளெல்லாம் அப்படி அப்படியே போட்டு தொழிலின் பக்கம் அவங்க செலுத்துவாங்க இன்றைக்கு எங்களுக்கு வாங்க சொல்லப்படுவது வித்தியாசமும் ஏற்படுவதில் வெளி ரங்க எப்படி போனாலும் எங்க உள்ரங்கத்துல எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை சகோதரிகளே தாய்மார்களே வாங்க சொல்லப்படுவது அந்த நேரத்துல எல்லா வேலை வெட்டிய வச்சுட்டு வாங்க தொழுகைக்கு நேரம் பகல் வேலை வெட்டியில் ஈடுபட்டு வேலை வெட்டியில் ஈடுபட்டு பிஸியா இருக்கிறோம் அசனுடைய நேரம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் வேலை வெட்டியில முடிச்சுட்டு ஒதுக்க பண்ணிக்கொண்டிருக்கிற நேரங்கள் பகிவுடைய நேரம் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொண்டு நேரம் தூங்குறதுக்கு ரெடியாக இந்த வித்தியாசமான நேரங்கள்ல அல்லா தொழிலை கடமையாக்கோடு வாழும் எல்லா நிலைமையிலையும் அல்லாட கட்டளை நிறைவேற்றக்கூடியவனாயிருக்கணும் எல்லா நிலைமையிலையும் அடியாண்ட உள்ளத்துல அல்லாவுடைய மகத்துவம் தான் இருக்கணும் இந்த வஸ்துக்களுடைய மகத்துவம் வரக்கூடாது இவன் வேலை வெற்றியில் ஈடுபட்டாலும் துணியாட காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தாலும் அல்லாட சிந்தனையோட தாக்கணும் அல்லாட ஞாபகத்தோட தான் இவன் உள்ள அல்லாவுடைய கண்ணியம் வரணும் மகத்துவம் இருக்கணும் இவன் துணியா கூடாது என்பது உள்ளத்துல அல்லாவுடைய மருத்துவம் இருக்கிறதோ வேலை எல்லாம் அப்படியே அப்படியே வச்சுட்டு கடமையை நேர வைத்துறாங்க அல்ல ஞாபகப்படுத்துறாங்க மகத்துவம் இல்லையோ அவங்களோட பாட்டு வேலை வெட்டியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க கொஞ்சம் தான் இருக்கிறாங்க தொழூர் ஆண்கள் கூடயா தொலாத ஆண்கள் கூட தொல்லாத ஆண்கள் கூட தொல்லக்கூடிய பெண்கள் கூடயா தொல்லாத பெண்கள் அதிகமா தொல்லாத பெண்கள் தான் அதிகமா இருக்கிறார் ஒவ்வொரு ஆளாது அதிகமான நிலைமை இப்படிதான் இருக்க சகோதரிகளே தாய்மார்களே தொல்லக்கூடியவங்களோட நிலைமைகளை எடுத்து பார்த்தா சிலவங்க வீட்டிலேயே சேர்த்து தொள்றாங்க சேர்த்து தொழுறது பயணத்துல இது வீட்டுக்குள்ள ஜொம்மு செய் அந்த நேரத்தை விட்டுட்டு அடுத்த துளையுடைய நேரம் ஆனதுக்கு பின்னால தொழுகிறாங்க பெரிய பாவத்துடைய வாசலுக்கு வந்துட்டாங்க கருத்துற சூழ்நா சொன்னாங்க யாரும் ரெண்டு நேர துளையை சேர்த்து தொழுகிறாங்களோ ஒரு நேரத்துல பெரிய பாவத்துடைய வாசலுக்கு வந்துட்டாங்க சகோதரிகளே தொழுகையில கவனம் இல்லாம பொது போக்கோட வேற வேற யோசன சிந்தனைகளோட தொழுகையுடைய சட்ட திட்டங்களை கவனிக்காம அவங்களுக்கு அந்த தொழிலாளிய நரணம் இருக்கிறது என்ற சொல்ற பொடுப்போக்கா தோல்றாங்க கவனம் கவனம் இல்லாம தோல்றாங்க தெண்டக்கு தேவைக்கு தோல்வாங்க சட்ட திட்டங்கள் பார்க்கறது இல்ல ஒழுங்குடைய குளிப்புடைய கடமை தெரியாது ஏன் உறுப்புகள் சுஜூத் கட்டாயம் இப்படி இந்த விஷயங்கள் ஒன்று விளப்பம் இல்ல சும்மா தொழூரா ஏதாவது கல்யாண காட்சிகள் வந்தா எத்தனையோ பேருடைய தொழுக மண்ணா போயிருது வேண்டுதல தொழூரா தொழுகாத ஒரு மவுத்து வீட்டுல யாராவது மவுத்தாவிட்டா எத்தனையோ சகோதரிகளே தாய்மார்களே ஏதாவது ஒரு நோய் வந்தாலும் தொழுகையை விட்டுறாங்க அந்த தொலை இயலாத காலத்தை தவிர மக்கள் எல்லா காலங்களையும் தொழுது தான் ஆகணும் எல்லா நிலைமையிலும் தொழுவனும் ஆக சகோதரிகளை தொழுகையுடைய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது தொழுகையில பெரிய நலவுகள் எல்லாம் வச்சிருக்கிறான் நாளையில அல்லா சுகத்தால தொழுகை கேட்பான் அதே போல எங்கட அதாவது தீனுடைய விஷயங்களை சட்ட திட்டங்களை விளங்கி அமல் செய்யும் குரான் ஹதீச விளங்கணும் அல்லாட விருப்பம் என்ன அல்ல எப்படி நடந்தா சந்தோஷப்படுவான் கேட்டு கேட்டு விளங்கி விளங்கி நாங்க அல்லாவை சந்தோஷப்படுத்த முயற்சி எப்படி சாப்பிடறது எப்படி தூங்குறது எப்படி வெளிவாசல் போடுறது எப்படி பயணங்கள் செய்யறது எப்படி கல்யாணம் செய்யறது எப்படி குடும்ப வாக்கிய அமைச்சு கொள்றது நான் எப்படி அல்ல கணவனோட நடந்தா அல்லாஹ் சந்தோஷம் சகோதரிகளை தாய்மார்களே கணவன் வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி வீட்டுல இருந்த ஒரு மாதிரி அல்ல எல்லா நிலவையே அல்லா பாக்குதான் மறக்குமாறு எங்க நன்மைத்தையுமே இருக்கிறாங்க நான் அல்லாக்கு பயந்து தான் நடப்பேன் நடக்கணும் எங்கடைய வீட்டுடைய சூழல்களை சீராய்க்கலோன்னு சகோதரிகளை எங்களுடைய மாஹோல்களை சீராய்க்கலோனும் எங்கடைய வீடுகள் குறான ஒதுக்குவதாக செய்யக்கூடிய வீடுகளாக இப்படி பயான்கள் நடக்கக்கூடிய வீடுகளாக தாலீமுடைய கிதாபுள் தாலீமுடைய முதாக்கராக்கள் செய்யக்கூடிய வீடுகளாக தாலீமுடைய புத்தகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பத்து நிமிஷமாக குறைஞ்சத எடுத்து வாசிக்கும் யார் யாரெல்லாம் தாலீம்ல குறவுள்ளதா சொல்றாங்களோ அவங்க அல்ல அவங்களையும் இதை வேற சொல்றது ஒன்றும் இது வரலாறு வாசிச்சு கெட்டு போனதாக யாருமே நான் இதுவரை கேள்விப்படுங்க லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் தொழுகையாளிகளாக கூடியவங்களாக விக்ரஸ் செய்யக்கூடியவங்கள ஆகிட்டாங்க சதக்காக்கள் நிறைய கொடுக்கக்கூடியவங்க ஆகிட்டாங்க இந்த சதக்காக்களுடைய சிறப்புகளை கேட்டு கேட்டு சகோதரிகளே தாய்மார்களே இந்த தாய்மார்கள் எத்தனையோ ஆண்கள் இந்த குரானுடைய சிறப்ப கேட்டு அவங்க முந்தி மதுர சாக்க அனுப்ப யாரும் இன்றைக்கு மதுர சாக்கல் ஓவர்லோட இருக்குது இடம் இல்ல இருபத்தஞ்சு முப்பது புள்ளையை சேர்க்கிறதுக்காக முடிவு செஞ்சிருக்கிறாங்க முன்னூறு அப்ளிகேஷன் வந்து இருக்குது பேர்ல முப்பது பேரை முடிவு செய்யும் சகோதரிகளே தாய்மார்க்கால அந்த அளவுக்கு நிலைமைகளை சகோதரிகளே தாய்மார்களே ஒரு ஆண் ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஆண் ஹதீஸ் பதி வாழ்ந்த மக்களுடைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது விஷயங்கள் ஆழமாக படிக்கிறதில்ல ஆழமாக தேட்டது இல்ல அதை குறையா பார்த்துட்டு அது அப்படி இப்படி என்று சொல்றாங்க ரொம்ப கவலைக்குரிய விஷயம் ஏன் தான் இப்படி செய்ய நல்லவன் கூடியவங்களா எத்தனையோ பேர்ல எத்தனையோ ஏதோ நேரான வழியில வந்து இருந்தவங்களை வலி கெடுத்துட்டாங்க அதனால வீட்டுல தாலையும் தைரியமாத்தீங்க மேலாண் சகோதரிகளை தாய்மார்களே வீட்டுடைய மாமோலை சீராக்குங்க வீட்டுடைய சூழல்களை சீராக்குங்க வீட்டுல அல்லாக்கு மாற்றமான விஷயங்களை இல்லாமக்கு இந்த பொட்டோக்கள் உருவ படங்கள் நாய் இசை மியூசிக் இந்த காட்சிகள் இந்த மாட்டாங்களை நாடகங்களை படங்களை பார்க்கிறதுனால உள்ளங்கள் சத்தியமா கெட்டு போகுது எத்தனை பேரு உள்ளங்கள் கெட்டு போயிருக்குது தான் வருவது இந்த நாடகங்கள படங்களை பாக்கிறதுனால ஈமான் வளருதா அல்லாத சிந்தனை கூடுதா இந்த படம் பார்த்து எத்தனை பேர் இந்த நாடகம் கேட்டு திரும்ப எத்தனை பேர் சகோதரிகளே தாய்மார்களே எத்தனை பேர் வாழ்க்கையில மாற்றம் உண்டாச்சு வாழ்க்கையில திருத்தம் இத இந்த முசீபத்துல பாக்கிறதுனால அல்ல இப்படி பயான்கள் கேட்கறத கொண்டு சகாபாக்களுடைய வரலாறு நபியுடைய வரலாறு கடைசி கட்டம் என்று சொன்னார் அந்த படத்துடைய கடைசி கட்டத்துல இவருடைய ரூ அத பார்த்துக் கொண்டிருக்கொள்ள அப்படியே மௌத்தா போனான் எப்படியா நிலைமையில மௌத்து வருவது சகோதரிகளே அல்லா விரும்பக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட்டு மௌத்து வரணும் அல்லா வெறுக்கக்கூடிய காரியங்கள்ல ஈடுபட்டு அமையும் நல்ல முடிவா வரும் சோதரிகளே பழக்குமார் அல்லாக்கு வெறுப்பான ஒரு காட்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கோம் பழக்குமார் வந்தா ஊகாவோடைய வருவாங்க வருவாங்க அந்த மனித ரொம்ப கஷ்டப்படுத்தி ரூ எடுக்குவாங்க நோவிச்சு நூ எடுப்பாங்க மலக்குமா பரிசுத்தான கண்ணியமான இடங்களுக்கு தான் வர்றாங்க சாலியான அமல்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வாராங்க அசுத்தங்கள் உள்ள இடங்கள் அல்லாக்கு மாற்றமான காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வரமாட்டாங்க ஆனா இங்க வரவேண்டிய நிலைமை வந்து தான் சகோதரிகளே தாய்மார்களே உதாரணத்துக்கு ஒருவருடையோ அது அது நல்லதா நல்லதா இருந்தா இவருடைய முடிவு நல்லதாக அது மார்க்கமான பாவமான ஒரு காரியம் வந்தா மவுத்துக்கு நேரம் இல்லை சகோதரிகளே காலமும் இல்லை அன்னைக்கு ஒருவர் மௌத்தா போனார் வீட்டுல கூறையை கண்ணியத்து சகோதரிகளே மௌத்துகள் வந்து எல்லா நிலைமையிலும் ஆனால் நல்ல நிலைமையில மவுத்து வருவனும் அல்ல எங்களை கொண்டு சந்தோஷப்பட்டு மௌத்து வருவனும் அதுதான் முக்கியம் சகோதரிகளே மௌத்தாவக்குது பாப்புல சொல்றே நான் தான் முதலாவது பின்னால்தான் நீங்க மௌத்தா அப்படி பேசிக் கொள்றாங்க சகோதரிகளே தாய்மார்களே யாரும் அல்லாது தான் தெரிய நாங்க எங்க வீட்டுடைய சூழல்களை சீராய்க்கலாம் அதே போல எங்கள்கிட்ட நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நல்ல உண்டாய்க்களை யாருக்கிட்ட நல்ல தன்மைகள் நல்ல ஹலாக்குகள் இறக்க தன்மை விட்டுக் கொடுக்கிற தன்மை மன்னிக்கிற தன்மை தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடிய தன்மை இந்த தன்மைகள் வழிபடக்கூடிய தன்மை தாய் தந்தர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தன்மைகள் இந்த நல்ல தன்மைகள் யாருக்கிட்ட இருக்குமோ அல்லாத்தால் அவங்க விரும்புதான் நல்ல குணமுள்ளவங்க ரசூலா தராசியில நன்மைகள்ல பாரம் கூடின நன்மை நற்குணம் என்று ரசூலுல்லா சொன்ன நல்ல தன்மைகள் உண்டாக்குறது எங்களை இனபந்துக்கள் ஆதரிச்சி நடக்கிறது வழிபம் அல்லாட சந்தோஷம் கணவனுடைய சந்தோஷத்தின் ஒரு பெண் மணி நல்ல தொழிலாய் பாது செய் கணவனை சந்தோஷப்படுத்தாம மௌத்தா போனா ஹதீசுடைய கருத்துப்படி அவன் நரம்ப போவா என் கணவன் கற்றுக்கொ நோக்கம் சொல்றது அந்த கற்றுக்கோங்க வாழ்க்கையுடைய நோக்கமே திரும்பி போ சாப்பிட்டா எந்த சந்தோஷம் அன் மூலம் காட்டி தந்து இந்த முறையில தூங்கினீங்க அந்த அதை சந்தோஷம் உங்களுக்கு தூக்கத்திருக்கிறார் இயக்கினான் ஒவ்வொரு வேலை வெற்றியையும் அல்லாட கட்டளப்படித்தான் செஞ்சுடைய பேச்சு வார்த்தை எல்லாம் அல்லாட குளத்தில் இருந்து சொல்றானே نبي صلى الله عليه وسلم தன்னுடைய விருப்படி எதையுமே பேசுவா நபி பேசினதெல்லாம் வகித்தாதி எல்லாம் பிராம சொல்ல எனவே நபியுடைய முறத்தான் அல்லாட பொருத்தம் அடைவதற்குரிய வழி நபி சாப்பிட்ட மாதிரி நபி தூங்கின மாதிரி நபி வெளிவாசல் போன மாதிரி நபி திருமணம் செஞ்ச மாதிரி நபி குடும்ப வாழ்க்கையை நடத்தின மாதிரி முறைகள்ந்தாங்களோ அதை அறியறதுக்கு மாப்பிள்ளையோட நான் இந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்த அல்ல சந்தோஷப்படுவோம் நான் எப்படி உடுத்தா அல்ல சந்தோஷப்படுவோம் ஒவ்வொரு டைம் எங்க விஷயத்துல நாங்க ரொம்ப கவனத்து ஒரு பெண் பருவ வயது அடைறத்தோட உடல் பறக்கப்படும் அல்லா புரான் சொன்னால் அழகான ஒவ்வொன்றா பொதுவாக சொல்லப்படும் ஒரு ஆணுக்கு தப்தீர் ஒரு ஆணுக்கு விளக்கம் தான் நபி நபியுடைய சொல் நபியுடைய செயல் நபியுடைய அங்கீகாரம் தான் ஒரு ஆணுக்கு தப்தீர் ஒரு ஆணை நபியை வச்சு விளங்குவோம் சும்மா குராண்ட வெளி ரங்கத்தை விளங்கினா போய் சேருவோம் ஹதீஸ் விளங்காம குராண விளங்க போய் செஞ்சா போய் சேருவோம் அதனால ஹதீசோட போங்க வாமாடக்கூடிய குரான் நடமாடக்கூடிய குரான குரான்களாக இருந்தாங்க வாழ்க்கை எடுத்து பாருங்க முகம் மூடி இருந்தாங்களா முகம் திறந்திருந்தாங்களா அதுவரைக்கும் முகம் திறந்திருந்தாங்க ஆயத்தை இறங்கிச்சோ ஆயத்து பெண்களே உங்க அழக மறைஞ்ச ஆயத்து சூரத்து பின்னால எல்லா மனைவரும் ஆறாம் ஆண்டு அல்லது ரிஜி ஏழாம் ஆண்டு இந்த ஆயத்துக்கள் இறங்கிச்சு இறங்கினதுக்கு பின்னால எல்லாரும் முகம் மூடித்த அவங்களுக்கு கஷ்டம் எடுத்து நடக்க அவங்களுக்கு முகத்தம் கூட கஷ்டம் அப்படி மூடினா இவ்வளோ காரியங்களை செய்தது கஷ்டம் போக்குவரத்து கஷ்டம் அதனால எங்க அவங்களோட வாசிக்கு ஹதீஸ் இருக்குதோ அவங்களோட வாசிக்கு எங்கெங்க என்ன என்ன இருக்குதோ அதெல்லாம் தேடிக்கொள்ற சமாளி ரொம்ப கவனமாக நடக்க வேண்டிய காரணம் சரியான தெளிவான சூழ்நிலை மனைவி மௌத் வரைக்கும் முகம் முடித்த நிறைய ஆதாரங்கள் இருக்கும் ஒரு அந்த வலாயு தீன தீன தகு உங்களோட அழக காட்டாதீங்க சகோதரிகளே கை காலா கவர்ச்சியான அடிப்படையான இடம் சகோதரிகளே சிந்தனைகள் மாறுதேதான் கண் இருக்கிறேன் செய்த சையா நதிசில வந்து இருக்கு அப்போ ஒரு பெண் தன்னை அலங்கரிச்சு கொண்டு ரோட்ல போல ஒரு ஆண் அந்த பெண்ண பார்த்து ரசிச்சா அந்த கண்ணால அவர் தினா செஞ்சார் பேர் பார்த்தா பேரு பேரும் ஐம்பது ஆண்களும் அந்த கண்களால அவங்க தவறான காரியத்தை செஞ்ச அத்தனை பாவங்களும் இந்த பூம்பளை தெளிவா விஷயத்தை விளங்குகிற அறப்புறையா விளங்கிறாரு ரேடியோட தொடர்ந்து சரிய உறுதியும் எல்லாம் தகுதி உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆராய்ச்சி செஞ்சு எல்லாம் தெரிய மேலாண்மை சமோதத்திலே தாய்மார்களே சொன்னாங்க நான் ஆண்களுக்கு விட்டுட்டு போய் நாக்கல்ல பெண்களுடைய பயங்கரமான பெண்களுக்கு அடிப்படையான காந்த கிதாபுகளை தெரிவிக்க ஆண்களை பாவத்த பாதுகாப்பா அதனால நிறைய பாவம் உண்டாவது கண்ணுக்கும் கல்புக்கும் தொடர் பிரிக்குது இவரு கண்ணால பார்த்தோன்னே அது உள்ளத்தை போய் தொடுதே அல்ல மனை மரு மட்டும்ரை பார்த்து நீங்க பேசக்குள்ள மெல்லிய குரல்ல பேசாதீங்க சத்தாழ்த்தி பேசாதீங்க உள்ளத்துல அந்த சத்தத்தை கொண்டு அவங்களுக்கு ஆசை உண்டாகும் சத்தத்தை கேட்டு அவங்க அவங்க உள்ளத்துல கெட்ட சிந்தனை அதனால உங்களோட சத்தத்தை தாழ்த்தி பேசாதது தயாராகிறாங்க சும்மா கஷ்டப்பட யாரு மூடி மறைச்சு கொண்டு கஷ்டப்படுறாங்களோ அதுதான் பெரிய நன்மையை கொடுப்பாங்க எத்தனையோ ஆங்குள பாவத்தை பாதுகாக்கிறாங்க அவங்கள கஷ்டப்படுத்துறாங்க கொஞ்சம் கஷ்டம் தான் போட்டுக் கொண்டு போறது கொஞ்சம் சிரமம் சோர்களே உட்கார்ந்து தண்ணியை சிரமப்படுத்திக் கொள்றாங்க அல்லா சந்தோஷப்படுவார்கள் சகோதரிகளை தாய்மார்களை நிறைய விஷயங்கள் இருக்கிற சகோதரிகளே கால போட்டு இருக்கக்கூடிய சங்கிலியுடைய சட்டத்தையும் வெளிப்படுத்தாதுங்க நல்லா சொல்றாங்க நீங்கள் நடந்து காலுடைய வெளிப்படுத்தாதீங்க ஏன்டா உங்களோட சத்தம் கேட்டா கேட்டாட அழகு வெளியாகும் அல்லாஹு சொல்ற அந்த அளவுக்கு பெண்கள் தன்னை பாதுகாத்து கொள்ளுமேடா நல்லா அறக்குறையா விடுத்துக்கொண்டு நல்லா சிங்காரிச்சு ரோட்ல போனா எவ்வளவு பெரிய பாவம் மேலான சௌலைய கஷ்டப்படுத்த அல்ல எதுல பாதுகாப்பு அதற்கு பாத்தியமா அது எல்லாம் வாழ்னா வயசு குறைஞ்சவங்க சின்ன வயசு அவங்களுக்கு ரோட்ல போ பாதையில நடந்து போக்குல ஒரு வயசாளி போல நடந்து போவாங்க ஒரு பெண் கம்பீரமா நடந்தா அந்த அதுவும் மூடித்தான் இருக்கிறாங்க கொஞ்சம் அதாவது கம்பீரமாக நடக்கிறது ஆண்க உள்ள ஒரு வயசு பெண்ண போட போவாங்க அவங்க மௌத்தாவுக்குள்ளே வயசு இருபத்தி அது பாத்தியமா ரஜியெல்லாம் வாங்க மௌத்தாவுக்குள்ளே இருபத்தி எட்டு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அல்லாவுக்காக அல்லாட தீனுக்காக ஒகத்துடைய தோல் எவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு இந்த மெல்லிய உடுப்புகளை அந்த தோல் அணிஞ்சி இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ரொம்ப சிரமம் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் சில நேரங்கள்ல ரசுல்லா விருந்துகளுக்கு போனா சாப்பிடறதுக்கு முன்னால அந்த கொஞ்சம் எடுத்து சொல்லுவாங்க பக்கத்திலே தான் சாத்தியமா இருந்தாங்க பிள்ளைகளை பார்க்க வருவாங்க பிள்ளை அழுது பண்ணிருக்கும் மகளே பிள்ளை அழுகு அழுது யாரும் ரசூலுல்லா நினைச்சிருந்தா துவா கேட்டிக்கலாம் அழுகாங்க அல்லது உடனே மகள் ரசூலுல்லா பாத்திமாவை பார்த்து சொன்னாங்க கொஞ்சம் பொறுத்து போ மகளே ஏன் தெரியுமா நாளைக்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இன்பங்களை அனுபவிக்க இந்த கஷ்டத்தை பொறுத்துமா ரொம்ப கிடைச்ச மகள் அதன் பாத்திமா மக்கள் பிள்ளைகள் எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க மட்டும்லா எனவே முத்தப்படுவாங்க ஆறுதல் சொல்ல இருக்கிறார் வேற யாருங்க ஆறுதல் சொன்னா கொஞ்சம் நிம்மதி கிடைக்குமே அந்த ஆறுதல் வாப்பத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடக்கிட்டு அதை செல்லலாறு சில மங்களை சகாபாக்கள் அடக்கினாங்க தன்னுடைய கணவர் அதன் அழிவதி எல்லாம் தலான் அந்த மையத்தை அடக்கிற விஷயத்த முழுமையாக குளியில இறங்கி முழுமையாக கலந்தாங்க மண்ண போட்டீங்கள கல்வுக்கு சந்தோஷமா இருந்துச்சா எந்த உள்ளத்தோட வாப்பாவுக்கு மண் போட்டீங்க எந்த கையால மண்ண போட்டீங்கன்னு கேட்டாங்க இவ்வளவு கவலையில கேட்டிருப்பாங்க வாப்பாவுடைய வீட்டுக்கு வந்தாங்க அதற்காரதி மடியிலே மௌத்தா போனா அந்த வீட்டிலே தான் நடக்கவும் பட்டு இருக்கிறாங்க வளமையா வாப்பா வந்தா வாப்பா முத்தமிடுவாங்க இப்ப வாப்பா இல்ல வாப்பாவுடைய கபர் கபு தான் இருக்குது அந்த கபுடைய மண் எடுத்து கண்ணத்துல வச்சு ஒரு முத்தமிட்டாங்க அந்த கொண்டு பைத்து பகளுடைய மண் எடுத்து கண்ணத்தை வச்சு கொண்டாங்க நான் வாப்பாவை புத்தமிடக்கூடிய நான் வாப்பாவுடைய கபூரின் மண்ணை புத்தமிட்டு விட்டேன் மாதா அல்ல அவருடைய மண்ணை நான் முத்திட்டு விட்டேன் அதுக்கு பின்னால என்னுடைய வாழ்க்கையில இதுக்கு பின்னால நான் எந்த கஷ்டத்தை முத்தமிட்டாதான் எனக்கு இதுக்கு பின்னால் உலகத்துல எந்த கஷ்டமும் கஷ்டமா இல்ல என்ற வாழ்க்கையில இதுக்கு பின்னால எந்த சிரமங்களும் கஷ்டமா இல்ல கஷ்டத்தை உலகத்துல வாழக்கூடிய இந்த குறுக்கிய இந்த காலத்துல என் மீது சோதனை வளைவில் படித்துக் கொண்டிருந்தது சுப்பத் என்றால் என் மீது பொழிந்த இந்த சோதனை மலைகள் எனக் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த சூரியனுக்கு ஏற்பட்டிருந்தால் சூரியன் கருத்து பகலிரவாக மாறிவிடும் வேளாண் சகோதரிகளை தாய்மார்களே மாத உலகத்தில் பற்ற ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் தயார் செய்தார் அந்த நிலையான நிரந்தரமான அழிவில்லாத பாக்கியம் ரெடியாவது தயாராவது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேல பகிர்ந்து இருக்கிறாங்க கைய மேலான சமூகங்களை தாய்ப்பார்த்து புத்திசாலிகளும் அவங்க பெரிய புத்திசாலிகளாக உலகத்தை வாழ்ந்துட்டு நாங்கள் எங்கட இப்ப எங்களோட சந்தர்ப்பம் சகோதரிகளே எங்களோட நேரமும் காலமும் கலந்து கொண்டிருக்கிறது விடியது அந்தப்படுவது காலையாக மாலை ஆகுது நாள் கபுரை எங்களோட வாழ்க்கை கழிந்து கொண்டே இருக்கிற சகோதரிகளே எவ்வளவு தயாரித்து செஞ்சிருக்கிறோம் என்பதை நாளை நீங்கள் செய்து சகோதரிகளே எவ்வளவு நண்பர் சம்பாதிச்சிருக்கிறோம் நாளுக்கு நாள் எங்களை நண்பன் அல்லது நாளை பாவங்கள் கூடிதா நன்மைகள் ஒவ்வொரு மனிதனுடைய முடிவு சக்கராத்தான் வெளியாகும் அந்த முடிவு சக்கராத்த வெளியாகும் அல்லா வாழ்க்கையுடைய முடிவை காட்டிதான் ரூ எடுப்பான் என்று ஒவ்வொரு ஆணுடைய பெண்ணுடைய சக்கராத்துடைய நேரத்தில் அவனுடைய முடிவு காட்டப்படும் யாரும் நன்மையை செஞ்சு தயாரிப்போட துணியாலிருந்து போறாங்களோ அல்லா சொற்கத்துடைய இன்பங்களை காட்டி காட்டி சொற்கத்துடைய மாளிகைகள் சொற்கத்தினுடைய ஆறுகள் சொற்கத்தினுடைய தோட்டங்கள் அங்கு உள்ள மரங்கள் பழங்கள் அங்குள்ள இன்பங்களை காட்டி காட்டியே அல்லா ரூ பெரும் பெரும் ஆரம்பமாக ரூபெடுக்கப்படும் அந்த பகுதியிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக முத்துக்கால் இடுப்பு நெஞ்சி தொண்ட இப்படி ரூ மேல போது